வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கிர்த்தனா கட்டுப்பாடற்ற பேச்சுதான் பல தொல்லைகளுக்கு காரணம் வாயை அடக்க கற்றுக்கொள்வதே வாழ்வில் வளம் பெற வழி ஆம் கட்டுப்பாடற்ற பேச்சுதான் பல தொல்லைகளுக்கு காரணம் வாயை அடக்க கற்றுக்கொள்வதே வாழ்வில் வளம் பெற வழி என்கிறார் ஷேக்ஸ்பியர் நன்றி வணக்கம்